அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு தலைப்பிலே திருக்குறளை முடிந்தவரை சுருக்கமாக பொருள் அறிந்து கொள்ள அடிப்படையாக சில கருத்துக்களை புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே சில குரட்பாக்களை மனதிலே வைத்துக் கொண்டு கருத்தை மையமாக வைத்துக் கொண்டு அதற்கு தகுந்த குரட்பாக்களை எல்லாம் மேற்கோள் காட்டி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த அடிப்படை விஷயங்களை எல்லாம் சொன்ன பிறகு நான் நேரடியாக திருக்குறள் நூலிலிருந்து ஒவ்வொரு குரட்பாக்களையும் படித்து அதற்கு அர்த்தம் சொல்லலாம் பொருள் சொல்லலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் உயிர்களாகிய நமக்கு உள்ளம் இருக்கிறது உடல் இருக்கிறது உலகத்தோடு தொடர்பு இருக்கிறது இதை நாம் மனதிலே கொண்டு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் உயிர்கள் இல்லை என்று கருதுகிறார்கள் சிலர் அவர்களுடைய கருத்துக்களை நாம் இங்கே எடுத்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் திருக்குறளிலே திருவள்ளுவர் தெளிவாக உயிர் மறுபிறப்பு கொள்கை இறைவன் நல்வினைப்பயன் தீவினை பயன் என்று சொல்லப்படுகின்ற புண்ணிய பாபங்கள் சொர்க்கம் நரகம் பிறகு முக்தி வீடு இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் இதை அறிஞர்கள் யாரும் உபத்தல் காய்தலின்றி திருக்குறளை சிந்திக்கின்ற எல்லா பெரியவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள் நான் அந்த மரபு சார்ந்துதான் இந்த கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறேன் நிச்சயமாக இந்த கருத்துக்களை கேட்பதன் மூலம் செயல்படுவதன் மூலம் மன அமைதி கிடைக்கும் அதில் சந்தேகம் மன அமைதியும் மன ஒருமுகப்பாடும் பரந்த மனமும் இந்த கருத்துக்களை சிந்திப்பதன் மூலம் அவசியம் வரும் அது மட்டுமல்ல இனம் தெரியாத ஒரு இன்பத்தோடு நாள்தோறும் இவ்வுலகத்திலே வாழ முடியும் துன்பமில்லாத இன்பத்தை பற்றி திருவள்ளுவர் பல இடங்களிலே உபதேசம் செய்திருக்கிறார் அதை நாம் மனதிலே வாங்கிக் கொண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம் அதற்குத்தக நிற்க என்கின்ற குரல் படி நன்றாக சிறப்பாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நம்மால் வாழ முடியும் இந்த உள்ளத்திலே இருக்கிற அறிவாற்றல் தான் நமக்கு இருக்கக்கூடிய மாபெரும் சிறப்பு அம்சம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அறிவும் அன்பும் அறமும் தான் மனித வாழ்க்கையின் மாபெரும் சிறப்பு அம்சம் இதை வெளிப்படுத்தவில்லை என்றால் இந்த மனித வாழ்க்கை சிறப்புடையதாக ஆகாது உயிர்களுக்கு கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பு மனித உடல் நாம் எல்லோரும் மனிதர்கள் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனித உடல்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உயிர்கள் என்பதை புரிந்து வேண்டும் முதலில் மனித நேயம் வேண்டும் பிறகுதான் மொழி இனம் மதம் போன்றவற்றிலே நமக்கு பற்று தேவைடலாம் ஆனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மனித நேயத்தை நாம் ஒருபொழுதும் புறக்கணிக்க கூட இந்த கருத்துக்களை நாம் உள்வாங்கிக் கொள்வதற்கு நாம் அறிவை நன்றாக பயன்படுத்த வேண்டும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் உபதேசம் செய்தார் தன்னுடைய கவிதையிலே அறிவை வளர்த்திட வேண்டும் அத்தனை பேருக்கும் ஒன்றாய் சிறியாரை மேம்பட செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும் என்று அறிவை அனைவருக்கும் வளர்க்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்றார் அது மாற்றமல்ல வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் வயிற்றில் பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று சொன்னார் இன்று சரியான கல்வி மன அமைதியை தரக்கூடிய கல்வி மனதிலே எப்பொழுதும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடிய கல்வி இன்றைக்கு இருக்கிறதா என்பது ஐயத்துக்குரியதாக இருக்கிறது அதை புகட்டுகின்ற ஆசிரியர்கள் உற்சாகத்தோடு கல்வி கற்றுக் கொடுக்கிறார்களா என்பதும் தெரியாது ஏனென்றால் இன்றைக்கு எல்லோரும் பெரும்பாலும் பார்க்கிறோம் அவர்கள் ஆஸ்திகர்களாயினும் சரி நாஸ்திகர்களாயினும் சரி மன அமைதியோடு ஆனந்தமாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குரியதாகத்தான் இருக்கிறது எனவேதான் எல்லோருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அமைதி ஆனந்தம் இதுதான் இந்த உள்ளந்தோறும் வள்ளுவத்தினுடைய குறிக்கோள் உள்ளந்தோறும் வள்ளுவத்தின் மூலம் நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தி எல்லோரும் அமைதியையும் ஆனந்தத்தையும் உணர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அதற்காகத்தான் தொடர்ந்து திருக்குறள் கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் இந்த அறிவாற்றலை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவின் பயன் அன்போடு அறத்தை கடைப்பிடிப்பதுதான் எனவே நான் இப்பொழுது என்ன செய்யப்போகிறேன் அறிவுடைமை என்கிற அதிகாரத்திலிருந்து குரட்பாக்களை எல்லாம் படித்து ஒவ்வொரு குரலுக்கும் பொருள் சொல்லலாம் என்று எண்ணி இருக்கிறேன் பிறகு நான் சில கருத்துக்களை இந்த ரீ அரேஞ்சின்னு சொல்றோமே அந்த முறையை நான் கொஞ்சம் மாற்றி இருக்கிறேன் பிறகு தொடர்ந்து நாம் வரிசையாகவும் நாம் செல்லலாம் இப்படியும் ஒரு சிந்தனை என் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது நான் மிகவும் திட்டமிட்டு இவைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் கருத்துக்கள் உங்களுக்கு பயன் கொடுக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை என்னிடத்திலே இருக்கிறது அதாவது நமக்கு அறிவு நலம் தேவைப்படுகிறது நலம் தேவைப்படுகிறது நம்முடைய சொற்கள் நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பிறகு நம்முடைய உடல் நலத்திற்கான விஷயங்கள் செயல் நலம் பிறகு உறவு நலம் பொருள் நலம் என்று ஏழு தலைப்புகளை வைத்துக் கொள்ளப் போகிறேன் ஏழு தலைப்புகளின் அடிப்படையிலே நான் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதி இப்பொழுது அறிவு நலத்தை பற்றிய கருத்துக்களை சிந்திக்க தொடங்கியிருக்கிறேன் நாம் எல்லோரும் அறிவுடையார் இல்லாம உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் என்ற குரலின் கருத்தை ஆழ்ந்து சிந்திப்போம் அதன் பொருளை நான் தொடர்ந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வாழ்க வள்ளுவம்